ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்து ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்மகம் நாம் நம்முடைய தர்ம காரியங்கள் பண்றதுக்கான தேசங்கிற தலைப்புல தர்மங்களை பார்த்துன்னு அதாவது பண் தர்ம காரியங்கள் பண்றதுக்கான இடம் எதை எதை எப்படி எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்து முறையாக செய்யணும் அதில் முக்கியமாக அக்னியை நாம் வச்சுன்னு செய்யக்கூடியதான எந்த ஒரு ஹோமங்களும் அக்னி பூமியில் இருக்கிறா போல வச்சுன்னு தான் ஹோமம் பண்ணணும் பூஸ்பர்சங்கிறது அக்னிக்கு இருக்கணும் எதுக்குன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பஞ்சதா அக்னியின் வக்கிராமத்து அக்னி அஞ்சாக பிரிஞ்சு அஞ்சு இடத்துல இருக்கார் பூமியில் ஒரு அக்னி இருக்கார் அந்த அக்னியோட நாம் வைக்கிற அக்னியே சேர்க்கணும் சேர்த்து நாம் ஹோமம் பண்ணினால்தான் அந்த நாம் ஹோமம் அந்த தேவத்தை கிட்டே கொண்டு போய் சேர்க்கக்கூடியதான சக்தி அதுன்னுக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை இருக்குது அதுதான் பார்க்குறோம் இது வேகத்திலேயே இருக்கு இந்த கதை இந்த கதையை விரிவாக கூர்ம புராணம் நமக்கு காண்பிக்கிறது இந்த கதை என்னென்னா அக்னேஸ்திரோஜாகும் சோப்ராதராசன்னு பிரம்மா இந்த லோகத்தை சிருஷ்டி பண்ணி பிரஜைகளை சிருஷ்டி பண்ணி பிரஜைகளுக்கு தேவையான வஸ்துக்களையும் சிருஷ்டி பண்ணி இந்த வஸ்துக்களை வச்சு தேவதைகளுக்கு செய்யக்கூடியதான காரியங்களை நாம் இங்கே செய்யணும் இதை தேவதைகள் வாங்கிட்டு நமக்கு தேவையானது தேவதைகள் கொடுக்கணும்னு அப்படி தீர்மானித்து ஏற்படுத்தி தேவதைகளுக்கும் நமக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்துறதுக்காக அக்னியை நமக்கு கொடுத்துருக்கார் அக்னியினுடைய குடும்பத்தை நமக்கு கொடுத்தார் பிரம்மா எப்படி ஒரு ஊரில் சிவன் கோவில் இருந்தால் அந்த சிவங்கோவிலில் தினப்படி பூஜைக்கு ஒரு சிவாச்சாரியார் குடும்பத்தையே நியமிச்சு பரம்பரை பரம்பரையா அவன் அந்த சிவங்கோவில்ல பூஜையை செய்துன்னு நியமிக்கிறா போல பெருமாள் கோவில் இருக்குன்னா ஒரு பட்டருடைய குடும்பத்தை இங்க வைக்கணும் பிள்ளை அவருடைய பிள்ளை அவருடைய பிள்ளை அவருடைய பிள்ளைன்னு பரம்பரை பரம்பரையா அந்த சுவாமிக்கு ஆராதனைகள் பண்ணணும்னு நியமிக்கிறா போல அக்னியினுடைய குடும்பத்தை இதற்காக நியமிச்சார் பிரம்மா அப்போது அக்னிக்கு மூன்று அண்ணாக்கள் இருந்தார் அக்னேஸ்திரையோ ஜயகும்சஹன்னு அதில் மூத்தவர் இந்த காரியத்தை செய்துன்னு வந்தார் நாம் தேவதைகளை உத்தேசித்து செய்யக்கூடியதான அந்த ஹோமத்தில் வ வரக்கூடிய வஸ்துவை அந்த தேவதைக்கு கொண்டு போய் கொடுக்கணும் இது நினச்சி பார்த்தா சுலபமான காரியம் மாதிரி தெரியும் ஆனால் ரொம்ப பொறுப்பான காரியம் எப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது போஸ்ட்மேன் இருக்காருன்னா நிறைய தபால்கள் வருது அந்த தபால்கள் அட்ரஸை பிரித்து அந்தந்த அட்ரெஸை அந்தந்த தபாலை கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு வச்சா சுலபம் மாதிரி தெரிகிறது ஆனால் பலவிதம் இருக்குது தபால்கள் ரிஜிஸ்டர் தபால் இருக்குது ஸ்பீட் போஸ்ட் இருக்குது ஆர்டினரியாக வரக்கூடிய தபால்கள் பத்திரிக்கைகள் வாழ்த்து அட்டைகள் எப்படி இருக்குது அவை அவைகளை கொடுக்கணும் யார் யாருக்கு எவ்வளோ எவ்வளவு தபால் கொடுத்துது எண்ணிக்கை கொடுத்துருக்கு யார் அந்த தபாலை வாங்கிண்டா எவ்வளவும் தெரியணும் அப்படின்னா அப்போ அது எவ்வளோ பொறுப்பான காரியமாக ஆகிடும் அது மாதிரி அதே போல் நாம் கொடுக்குற ஹவிஸ்தனுடைய அளவு குறைச்சல் அவ்வளோதான் கொடுக்கணும் இப்போ ஒரு நெய் ஹோமம் பண்ணுறோம் அப்படின்னா நெய் அக்னியில் ஹோமம் பண்ணினா ரெண்டு இன்ச்சு தாரை விழணும் அவ்வளோதான் அளவு இருக்கணும் அக்னி நிறையா இருக்காருன்னு டின்னு டின்னா நெய்யை வச்சு பண்ணப்படாது அதுக்கு அளவுகள் ஒவ்வொரு ஹோமம் ஒவ்வொரு ஹோமத்துக்கும் ஒவ்வொரு பொருட்களுக்கும் ஒவ்வொரு அளவுகள் கொடுத்துருக்கா நெய் அப்படின்னா அதை ஹோமம் பண்ணுறபோது ரெண்டு இன்ச்சு தாரை விழணும் அன்னம் ஹோமம் பண்ணுறோம் அப்படின்னா கபலம் ஒரு கபளம்னா கை நிறைய எடுத்துட்டா என்ன அளவு வருதோ அந்த அளவு ஹோமம் பண்ணணும் எப்படி ஒவ்வொரு வஸ்துக்களுக்கும் ஒவ்வொரு அளவுகள் சொல்லியிருக்கா அந்த அளவில் தான் பண்ணணும் அதுக்கு தான் நெய் ஹோமம் பண்ணுறபோது சுபம்னு ஒரு மரத்தினால் ஒரு ஸ்பூன் பண்ணி வச்சுட்டு இருப்பாள் அதனால் எடுத்து ஹோமோம் அப்படின்னா அவ்வளோதான் விழும் நீ அவ்வளோதான் விழணும் தின்னு தின்னாக எடுத்து கொட்டப்படாது கொட்டினா என்ன ஆகும்னா அந்நாக்கிருத்தம் அக்கிருத்தம்னு அது செய்ததாகவே ஆகாது அப்படின்னு வேதனை சொல்கிறது அன்னம் நிறையா இருக்குதுன்னு கை நிறைய அல்லி அல்லி போடப்படாது கொஞ்சமாக இருக்குங்கிறதுனால நாலு நாலு பருக்கையாக பண்ணப்படாது அதுக்குன்னு ஒரு அளவுக்கு அந்த அளவில் செய்தால் தான் அது செய்ததாக ஆகும் அப்போ நாம் நீ ரெண்டு இன்ச்சு ஹோமம் பண்ணுறோம் இந்த ரெண்டு இன்ச்சு நீய் அந்த தேவத்தைக்கு எப்படி வயிறு நிறைக்கும் அப்படின்னா அந்த தேவதைக்கு எந்த அளவுக்கு அது தேவையோ அந்த அந்த அளவுக்கு அதை விருத்தி பண்ணி கொடுக்கக்கூடியதான சக்தியை அக்னிக்கு கொடுத்துருக்கார் பிரம்மா அக்னி குடும்பத்துக்கு யாவதே தேவதா காமயதே யா காதா ஹோதி வேதம் நமக்கு காண்பிக்கிறது நான் மந்திரம் சொல்லி அந்த நெய்யை அந்த அக்னியில் நன்னா ஜாலம் வர்ற இடத்துல அந்த நெய்யை விட்டால் அந்த அக்னியானவர் அந்த அந்த வஸ்துவை எடுத்துன்னு போகிற பொழுதே விரத்தி ஆகிடுறது விரத்தி ஆகக்கூடியதான சக்திக்கு நமக்கு மந்திரங்கள் வச்சுருக்கா அந்த மந்திரத்தை நல்லா சொல்லி அந்த ஹோமத்தை பண்ணினா அந்த தேவதைக்கு வயிறு நிறையறதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு விருத்தி அந்த வஸ்து அப்படி கொண்டு போய் தேவதைகளுக்கு சேர்ப்பிக்கணும் இந்த காரியத்தை அக்னியனுடைய குடும்பத்துக்கு வச்சு அக்னியினுடைய மூத்தவர் இந்த காரியத்தை பன்னிட்டு வந்தார் இது ரொம்ப சிரமமான காரியம்ங்கிறதுனால அவரால் முடியலை பன்னிட்டு வர வர அவருக்கு ஏதோ உடம்பில் பாதைகள் வந்து அவர் காலமாயிடுறார் உடனே அக்னியுடைய ரெண்டாவது அண்ணாவுக்கு இந்த பொறுப்பு வந்தது அவர் செய்துன்னு வந்தார் அவரும் அதே போல காலகத்தியை அடைஞ்சிடுறார் மூணாவதாக உள்ள அண்ணாவுக்கு இந்த காரியம் வந்தது அவரும் அதே போல காலகத்தியை அடைஞ்சிட்டார் மூன்று பேருமே அகால மரணத்தை அடைஞ்சுட்டா அடுத்த வேளை ஹமம் அவரவர்கள் பண்ற ஹோம வஸ்துவை கொண்டு போய் சேர்ப்பிக்கணும் தேவத்தைகள்கிட்ட அப்போ அதுக்கு அடுத்ததாக உள்ளவரை நியமிக்கணும் அடுத்ததாக உள்ளவர் யாருன்னா அக்னி இப்போ அக்னியை தான் அடுத்த அந்த காரியத்தில் நியமிக்கணும்னு வந்தது சோ அக்னி ரபிபேத் பார்த்தார் அக்னி ரொம்ப பயந்தா ஏன் இத்தம் வாவஸ்ய ஆர்த்தி மாறி இந்த காரியத்தை செய்து அகால மரணத்தை அடைஞ்சுட்டா அது மாதிரி நாமும் மரணிச்சுடுவோமோம்னு அவருக்கு பயம் சனிலா எத்த இந்த பொறுப்பு நமக்கு வர்றதுக்குள்ள நாம் எங்கேயாவது ஓடி போயிடணும்னு ஓடி போய் ஒளிஞ்சுட்டேன் அக்னி அப்படி தேவதைகள்லாம் வந்தால் அடுத்த பொறுப்பு அக்னிக்கு வந்திருக்கு அக்னி இங்கேன்னு தேடி பார்த்தா அவருடைய பந்துக்கள் வீட்டிலெல்லாம் தேடினா காணும் அவருடைய வீட்டில் காணும் அவருடைய ஃப்ரெண்டுகள் நண்பர்கள் வீட்டில் பார்த்தா அங்கேயும் இல்லை எந்த இடத்துலையுமே அவரை காணும் எங்க போனார் அவர் அப்படின்னு தேடினா ஆனால் ஒரே ஒரு இடத்துல மட்டும் அவரை தேடலை என்னென்னா இப்போ நாம் ஒருத்தரை காணோம் ஒருத்தரை தேடுறோம் அப்படின்னா அவருடைய சத்ரு வீட்டில் போய் தேடுவோமோ தேடமாட்டோம் அவருக்கு வேண்டாத ஒருத்தர் இருக்காருன்னா அவர் வீட்டில் போய் அவரை தேட மாட்டோம் ஏன்னா அவர் அங்கே போகமாட்டாருன்னு ஆனால் அக்னி என்ன பண்ணாருன்னா அவருடைய சத்ரு அக்னியர் ஹிமசபேஷம்னு அக்னிக்கு சத்ரு யாருன்னா ஜலம் அந்த ஜலத்துக்குள்ளே போய் ஒளிஞ்சு நட்டார் அக்னி தேவதைகளுக்கு அது தெரியல சத்ரு வீட்டில் போய் ஒளிஞ்சுப்பாரான்னு தேடி தேடி பார்த்தா காணும் அப்படி யோஜனை பண்ணினா மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்தில் பார்த்தோம்